ஓம் தத்து சத் பரப்பிரமணே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஓலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிரம் மலம் சென்ற வகுப்பில் பக்தியை பற்றி பார்த்தம் சென்ற வகுப்பில் பக்தியை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த வகுப்பில் பக்தியை பற்றி பார்ப்போம் மனிதனுக்கு மூன்று குணங்கள் உள்ளது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் மனிதனுக்கு மூன்று குணங்கள் உள்ளது அவைகள் சத்துவோ குணம் தமோ தமோகுணம் என்று மூன்று குணங்கள் இருக்கின்றன மனுஷருக்கு மூன்று குணம் இருக்கு சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இன்று மூன்று குணங்கள் இருக்கின்றன அதனை உத்தம மனம் என்றும் மத்திம மனம் என்றும் அதம மனம் என்றும் சொல்லலாம் அதாவது சத்துவகுணத்தில் இருக்கிறத உத்தம மனம்னு சொல்லலாம் ரஜோ குணத்தில் இருக்கிறத மத்திம மனம் என்று சொல்லலாம் சமோ குணத்தில் இருக்கக்கூடியத அதம மனம் என்று சொல்லலாம் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு ஊரில் பாட்டி இருந்திருக்கு அந்த பாட்டி கோயிலுக்கு போயிருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முதல்ல குளத்தில் போய் குளிக்க போயிருக்கு குளத்தில் குளிக்கிறது போயிருக்கு அந்த குளத்து படிக்கட்டில் ஒரு கல் இருந்திருக்கு ஒரு சின்ன கல் இருந்திருக்கு அந்த கல் வந்து காலில் பட்டு கீழே படியில் கீழே விழுந்துருச்சு தண்ணியில் கீழ்படியில் விழுந்துருச்சு அந்த கல் கீழ்படியில் விழுந்துருச்சு பாட்டி குளிச்சுட்டுலாம் சாமியை உங்கட்டு வீட்டுக்கு போச்சு திரும்பவும் ஒரு மாதங்களுத்து வந்து பார்க்குது அந்த குளத்தில் திரும்பவும் குளிக்கிது குளிக்க போகுது பாட்டி அப்போ அந்த கல்லை பார்க்குது கல்லை எடுத்து பார்த்த உடனே அந்த கல்லில் வந்து கொஞ்சம் கூட உள்ள தண்ணி ஏறலை கல்லில் தண்ணி ஏறவில்லை கல்லுக்குள்ளே தண்ணி உள்ளே உள்ளே போகவே இல்லை ஒரு மாசமாக இருந்திருக்கு அதுபோல வாழ்நாள் முழுவதும் இறைவனது நாமங்களை கேட்டும் வாழ்நாள் புறம் இறைவனது நாமங்களை இறைவன் கேட்டும் அவன் கதைகள் மூழ்கி இருந்தும் இறைவனுடைய கதைகளை நம்ம கேட்டு மூழ்கி இருந்தும் ஒரு துளிகூட பக்தி உள்ளத்தில் ஊறவில்லையோ அந்த உள்ளம் தாமச மனம் எனப்படும் கொஞ்சம் கூட மனசில பக்தி உள்ளத்தில் ஏறலை ஊறவில்லை என்றால் அந்த உள்ளம் தாமச மனம் என்று சொல்லப்படும் ஒரு கல் இப்படி தண்ணி உள்ள ஏறவுள்ளியோ அதைப்போல் வாழ்நாள் ஊரா இறைவனுடைய நாமத்தை கேட்டு கதைகளை கேட்டு மனசு வந்து அதில் பக்தி வரலைன்னா அதுக்கு தாமசமானமுன்னு பேர் அதுக்கடுத்து இன்னும் ஒரு அடுத்து அதே பாட்டி சனி பகவான் கோவிலுக்கு தீபமேற்ற ஒரு பஞ்சம் எடுத்து போயிருக்கு குளத்தில் திரும்பவும் பஞ்ச படியில் வச்சுட்டு குளிக்குது குளிக்கும்போது பஞ்சு வந்து தண்ணியில் விழுந்துருச்சு பஞ்சில் தண்ணி பஞ்சு நனைஞ்சு போச்சு திரும்ப எடுத்து படி மேலே வச்சுட்டு குளிச்சுட்டு பஞ்சம் எடுக்குது அதுக்குள்ளே நல்லா காஞ்சிருச்சு அதே போல் பகவானுடைய நான் கதையை கேட்கின்ற போது பகவானுடைய கதையெல்லாம் நம்ம கேட்கும்போது ஆகா என்ன ஆனந்தமா இருக்கிறது என்று கூறிவிட்டு கதையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது சிறிது கூட பக்தி இல்லாமல் இருக்கிறது ராஜசமானம்னு பேர் கேட்கும் நல்லா இருக்கு பகவானுடைய அவனுடைய மகிமையை கேட்கும்போதெல்லாம் நல்லா ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் கூட பக்தியே இல்லாமல் இருக்கிறதுக்கு ராஜச மனம்னு பேர் இது பஞ்சுக்கு சமானம் அதே பாட்டி இன்னொருக்கா சனீஸ்வரன் கோவிலுக்கு உப்பு கொண்டு போயிருக்கு ஒரு துணியில் முடிஞ்சு கொண்டு போயிருக்கு அதையும் படிக்கட்டில் வச்சு குளிக்குது காத்தடிச்சு அந்த உப்பு வந்து தண்ணியில் விழுந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் எடுத்து பார்க்குது உப்பைக்காரம் வெறும் துணி மட்டும் இருக்கு அதே போல யாருடைய மனம் இறைவன் நாமங்களை கேட்டு அவன் பக்தியில் ஊறி கரைந்து விட்டதோ அது சாத்வீக மனம்னு சொல்லப்படும் உப்பு போல் அந்த பக்தி இறைவனுடைய நாமத்தை கேட்டு பக்தியில் ஊறி கரைந்து போய் இருக்கிறதோ அது சாத்வீக மனம் எனப்படும் இது உப்புக்கு சமமாகும் உத்தம மனம் உப்பை போன்றும் மத்திம மனம் பஞ்சை போன்றும் அதம மனம் கல்லை போன்றும் என தெரிந்து கொள்க உத்தம மனம் உப்பை போன்று மத்திம மன பஞ்சை போன்று அதம மனம் கல்லை போன்று என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் நமது மனம் எதில் சேர்ந்து என்று சிந்திக்க வேண்டும் நம்மளுடைய மனம் எதில் இருக்குன்னு நம்ம தெரிக்கிற வேண்டியது அவசியம் பக்தியை பத்தி நம்ம சொல்றார் அன்போடு ஆண்டவனை வழிபடுதல் பக்தியாகும் அன்போடு ஆண்டவனை வழிபடுதல் பக்தியாகும் சிறு தொண்ட நாயனார் தன் குழந்தையை கரிசமைத்து அன்போடு ஆண்டவனுக்கு அமுது ஓட்டினார் இதெல்லாம் நம்ம நாயன்மார்கள் கதைகளில் கேட்டிருக்கிறோம் சிறு தொண்ட நாயர் தன்னுடைய குழந்தையை கரிசமித்து அன்போடு ஆண்டவனுக்கு வமுது ஓட்டினார் இதனால் நமக்கு உரிய பொருள்கள் அனைத்தையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விட்டார் என்பது கருத்து அதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் நமக்கு உரிய பொருள்கள் அனைத்தும் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விட்டார் அப்படிங்கிறத கருத்து இதை நம்ம பார்த்துருக்கிறோம் அதுக்கடுத்து திரு நீலகண்ட நாயனார் ஆண்டவன் பேரில் ஆணை வைத்த மனைவியை இழந்து இறைவனுக்கு அன்பு செய்தார் இவர் ஒரு அடியார் சிவன் அடியார் திருநீலகண்ட நாயனார் ஆண்டவன் பேரில் ஆனை வைத்து மனைவியை இழந்து இறைவனுக்கு அன்பு செய்தார் இதனால் திருநீலகண்டார் தம் தாரம் அதாவது மனைவி ஏடனையை விட்டுவிட்டு இறைவனை பக்தியோடு வழிபட்டார் என்பது பொருள் முதல்ல உடமையை பார்த்தோம் இப்போ மனைவியவே திருநீலகண்டனார் இழந்தார் அதை விட்டு விட்டு இறைவனை பக்தி வழிபட்டார் என்பது நம்ம தெரிஞ்சுக்கொடுறோம் அதாவது மூணு பொருள் இருக்குது மனைவி மக்கள் பொருள்னு சொல்லுவாங்க இது ஏடனின்னு பேர் ஏடணின்னா ஆசைன்னு பேர் மூவேடணின்னு சொல்லுவாங்க மனைவி மக்கள் பொருள் இவை மூன்றுமே மூ வேடனை மூவாசைகள் முதல் கதையில் நம்ம பார்த்தது தன்னுடைய உடைமையை புத்திரனை அரிசமித்தார் என்று நம்ம பார்த்தோம் இதில் வந்து மனைவியை விட்டுவிட்டு இறைவனை வழிபட்டார் திருநீழ கண்டனார் என்று அதனுடைய பொருளையும் நம்ம பார்த்தோம் இதுக்கடுத்து கண்ணப்ப நாயனார் இருக்கிறார் அவர் இறைவனுக்கு கண்ணை கொடுத்து இறைவனை வழிபட்டார் என்பதையும் நம்ம நிறைய எல்லாருக்கும் தெரியும் கண்ணப்ப நாயனர் இறைவனுக்கு கண்ணை கொடுத்து இறைவனை வழிபட்டார் இதனால் உடம்பையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விட்டு ஆண்டவனை வழிபட்டார் என்பது கருத்து உடம்பையை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு ஆண்டவனை வழிபட்டார் என்பது கருத்து இவ்வாறு அகந்தேயும் அமதையையும் அகற்றி அகற்றி அதாவது நான் எனது என்கின்ற அகந்தையும் அமதையையும் விட்டு விட்டு இறைவனை வழிபடுதல் பக்தி எனப்படும் பக்திக்கு சொல்ற நான் எனதுங்கிற அகங்கார மமகாரத்தை விட்டு இறைவனை வழிபடுதல் பக்தி எனவென்று சொல்லப்படும் எல்லாம் மேலான பக்திகள் தெரிஞ்சுக்கிடுவோம் இதுக்கு அடுத்து என்ன சொல்றார் ஒரு கருத்து நாம ரூபம் இல்லாமலும் சத்து சித்து ஆனந்த வடிவமாகும் சத்து சித்து ஆனந்த வடிவமாயும் ஆகாயத்தை போன்று எங்கு வியாபகமாய் இது இருக்கிறதோ அதுவே அருவமாகும் பிரம்மத்தை பற்றி சொல்கிற பிரமத்துக்கு நாம ரூபம் இல்லாதது அது சத்து சித்து ஆனந்த வடிவமாக இருக்கிறது ஆகாயத்தை எங்கும் வியாபித்து அதுவே அருவமானது இதை நிராகாரம் என்றும் சொல்லுவார்கள் நிர் ஆகாரம் ஆகாரம்னா வடிவம்னு அர்த்தம் நிராகாரம்னா வடிவம் இல்லாததுன்னு அர்த்தம் இது அது ஒரு அதே பிரம்மம் நாம ரூபம் உடையதாயும் சகல குணங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்ததாயும் இது நாமரூபம் இருக்குது அதாவது நாமம்னா பெயர்னு அர்த்தம் ரூபம்னா உருவம் நாமமும் ரூபமும் உடையதாயும் சகல குணங்கள் அதாவது எட்டு விதமான குணங்கள் பகவானுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட குணங்களை உடையவரும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்தவரும் பக்தர்கள் முன் தோன்றி பக்தர்களுக்கு முன்னால் தோன்றுவதாயும் நான்கு புஜங்கள் நான்கு கைகள் அல்லது இரண்டு புஜங்கள் இரண்டு கைகள் உடையதாயும் இருப்பது எதுவோ அதுவே உருவக்கடவுள் அதுக்கு உருவக்கடவுள்னு சொல்கிறோம் அதுக்கு சாகாரம் என்றும் சொல்லுவார்கள் முத பார்த்தது நிராகாரம் இது சாகாரம் அது அருவக்கடவுள் அது பிரம்மம் இது வந்து உருவக்கடவுள் இறைவன் இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் பிரம்மம் எப்படி இருக்குது இறைவன் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்குறோம் இப்போ வீட்டில் சாம்பார் வைக்கிறோம் எல்லோரும் வீட்டிலும் சாம்பார் வைக்கிறோம் சாம்பாரில் உருளைக்கெழங்கு போடுறோம் வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முதலிய காய்கறிகளை எல்லாம் அறுத்து போடுறோம் இதில் சாம்பாரில் உப்பும் போடுறோம் ஆனால் மேற்கூறிய காய்கறிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது சாம்பார் எடுத்து சாப்பிட ஊற்றும் போது என்ன தெரியுது அந்த காய்கறிகள் நறுக்க போட்ட காய்கறிகள் பூராமே நமக்கு கண்ணுக்கு தெரிகின்றது ஆனால் உப்பு தெரியலை உப்பு போட்டிருக்கோம் உப்பு கண்ணுக்கு தெரியலை எல்லா காய்கறிகளையும் போட்டாலும் உப்பு போடவில்லை என்றால் சாம்பார் நல்லா இருக்காது எல்லா காய்கறியும் போட்டு உப்பு போடலாம் சாம்பாரும் நல்லா இருக்காது அதுக்காக உப்பை சாப்பிட முடியுமா வெறும் உப்பை சாப்பிட்டா அதுவும் நன்றாக இருக்காது ஆனந்தமும் நமக்கு கிடைக்காது சாம்பாரும் உப்பும் கலந்த பிறகுதான் நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது காய்கறிகளும் உப்பு எல்லாம் கலந்து சாப்பிட்டாத்த நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது நல்ல டேஸ்டாக இருக்குது சுவையாக இருக்குது உப்பை போன்று தோன்றாதவர் அருவக் கடவுள் உப்பை போன்று தோன்றாதவர் அருவக் கடவுள் அதாவது பிரம்மம் சாம்பார் முதலிய காய்கறிகள் போன்று தோன்றுபவர் உருவக்கடவுள் காய்கறிகள் சாம்பார் இதெல்லாம் போல தோன்றுபவர் எதுவோ அது வந்து உருவக்கடவுள் உப்பு போல தோன்றாக இருக்கிறவர் பிரம்மம் அது அருவக்கடவுள் அருவமும் உருவமும் ஒன்றாக சேன்றுபவர் தான் சேர்ந்தால்தான் ஆனந்தம் உண்டாகும் ரெண்டும் சேர்ந்தால்தான் ஆனந்தம் உண்டாகும் அதுக்கடுத்து ஒக்கு வேறாக தீபம் இல்லை இப்போ தீபம் இருக்கு அந்த ஒளிக்கு வேறாக அந்த தீபம்லாம் கிடையாது தீபம்னு இருந்தால் ஒளி இருக்கத்தையும் செய்யும் கிரணத்துக்கு கிரணம்னா கதிர்க்கு வேறாக சூரியன் இல்லை கிர கதிர்களுக்கு வேறாக சூரியன் இல்லை கதிர கதிர்கள் தான் சூரியன் கதிர்கள் சூரிய கதிர்கள்னு சொல்றேன் அதை போல பகவானுக்கு வேறாக பக்தி இல்லை என்பது இதன் பொருள் பகவானுக்கு வேறாக பக்தி கிடையாது அதனை திருமூலர் சொல்லுகின்றார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவுளார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகளார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமந்திரத்தில் திருமூலர் கூறியதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து பக்தியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வர்ற பக்தியை வந்து சாதன ரூப பக்தி என்றும் சாதன ரூப பக்தி அதுக்கு அந்நிய பக்தி என்றும் சாத்திய ரூப பக்தி அனநிய பக்தி என்றும் சொல்லுவாரும் உண்டு சாதன ரூப பக்தி அந்நிய பக்தி சாத்திய ரூப பக்தி அனநிய பக்தி என்று சொல்லுவாரும் உண்டு அதாவது என்னன்னு நம்ம பண்ணக்கூடிய நாமரூபம் உடைய இறைவனை தொழுவது வழிபடுதல் இவைகள்லாம் இதுக்கு சாதன ரூப பக்து பேர் இதுக்கு சாதன ரூப பக்தின்னு பேர் நாம ஒருவம் உடைய இறைவனை வழிபடுதல் சாதன ரூப பக்தின் பேர் பிரம்மம் அப்படின்னு இருக்கு அந்த பிரம்மந்த ஆத்மா அதுவே நான் என்று தெரிந்து அந்த நான் எனக்கு வேறாக இல்லை அதுவே நான் என்று தெரிந்து அந்த ஆத்மாவனிடத்துல பக்தி வைக்கிறதுக்கு அனநிய பக்தின்னு பேர் அது வந்து சாத்திய ரூப பக்தி சாத்திய ரூப பக்தி அப்படின்னா நம்ம எப்பொழுதும் அடைய அடையப்பட்டு இருக்கிறது நம்ம எப்பொழுதும் ஆனந்த வடிவம் தற்பொழுதும் ஆத்மஸ்வரூபந்தேன் எப்பொழுதும் சச்சிதானந்த ஸ்வரூபந்தேன் யாரு நாம் நான் உண்மையான நான் அப்படிப்பட்டவன் அதே அறியாமல் இருக்கிறோம் உடம்பு நான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உடம்பு வந்து அது அனிர்தட துக்கமயமானதுதான் அது அனித்தியமானது ஜட துக்கமயமானது ஆனால் யதார்த்த சுரூபமாகிய ஆத்மாவாகிய நான் சச்சிதானந்த சுரூபம் இது இன்னொருக்கா போய் அடையிறதில்ல நானாகத்தே இருக்கிறேன் ஆனால் அறியாமல் இருக்கிறேன் அதுக்குத்தேன் சாத்தியரூப பக்தின்னு பேர் அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாவின் இடத்துல நம்ம பக்தி வச்சுருக்கிறதுக்குத்தான் சாத்திய ரூப பக்தின்னு பேர் அதுக்கு உதாரணம் பார்க்கலாம் கழுத்தில் ஒரு ஆபரணத்தை போட்டுட்டு ஒரு மாளகம் போட்டுட்டு அந்த ஆபரணத்தை காணாமணாமு தேடுறதை போல் ஆத்மாவை காணாம காணாமன்னு தேடுறோம் திருப்பிக்க அந்த ஆபரணமானது அந்த அந்த டாவர் செயின்னு வச்சுக்கிடுவோம் அது கழுத்துலேயே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆகா கிடச்சிருச்சு அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சு ஆனந்தமாக இருக்கிறோமோ அதைப்போல் நம்ம ஆத்மான்னு தெரியாமல் இருக்கிறோம் நம்ம குருவுனாலேயும் வேதாந்த சாஸ்திரத்தினாலேயும் ஞானத்தை அடைஞ்ச பிறகு நம்ம ஆத்மானே தெரிஞ்சு இருக்கும்போது அதுக்கு சாத்திய ரூபம்னு பேர் எப்பொழுதும் அடையப்படு எப்பொழுதுமே கழுத்தில் தான் இருக்குது அதை அறியாமல் இருந்தோம் தெரிஞ்ச பிறகு கிடச்சிருச்சுன்னு நினச்சி ஆனந்தாக படுறோம் அதைப்போல் ஆத்மாவாக நான் எப்பொழுதும் சச்சிதானந்தேன் அது எல்லாருக்குமே சச்சித ஆனந்த இதில் வந்து ஆத்மாவில் மேல் கீழெல்லாம் கிடையாது எல்லோரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆத்மா வந்து சச்சிதானந்த ஸ்வரூபந்தேன் இந்த விஷயத்திலாம் நம்ம யானா ஆண்டத்தில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இதுக்கு சாத்திய ரூப பக்தின்னு பேர் இந்த சாதன உருவ பக்தின்னா கடவுள் வேற நம்ம வேறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் இடத்துல பக்தி பண்ணுறதுக்குத்தேன் சாதன ரூப பக்தின்னு பேர் இது பாகவதத்தில் வைஷ்ணவார்கள் இந்த பக்தி ஒம்பது விதமாக சொல்லியிருக்கிறார்கள் பாகவதத்தில் வயசனவர்கள் ஒம்பது விதமான பக்தியாக பிரித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒம்பதுனுடைய பேரை பார்க்கலாம் ஒன்று சிரவண பக்தி ரெண்டு கீர்த்தன பக்தி மூன்று சிந்தன பக்தி நாலு பாத சேவன பக்தி ஐந்து அர்ச்சன பக்தி ஆறு வந்தன பக்தி ஏழு தாசிய பக்தி எட்டு சக்கிய பக்தி ஒம்பது ஆத்மன் வேதன பக்தி என்று ஒம்பது விதமாக பக்தியை நமக்கு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிரவண பக்தி கீர்த்தன பக்தி சிந்தன பக்தி வாத சேவன பக்தி அர்ச்சன பக்தி வந்தன பக்தி தாசிய பக்தி சக்கிய பக்தி ஆத்ம நிவேதன பக்தி என்று ஒன்பது வகையாக பக்தியை சொல்லப்பட்டிருக்கிறது அதில் சிரவண பக்தி என்றால் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம் சிரவண பக்தி அப்படின்னா சிரவண பக்தி இறைவன் நாமங்களை இடைவிடாத சிறுவனித்தல் சிரவணித்தல்னா கேட்கறதுன்னு பேரு இறைவன் சிரவண பக்தி இறைவன் நாமங்களை இடுவிடாம நம்ம சிரவணித்தல் அதாவது கேட்டல் மிகுந்த ஆர்வத்தோடு கேட்கிறது பக்தன் பகவானுடைய புகழை அல்லது நாமங்களை கேட்டு கேட்டு திருப்தி அடைகிறான் பகவானுடைய நாமங்களை கேட்டு கேட்டு திருப்தி அடைகிறான் இதுக்கு சிரவண பக்தின்னு பேரு இறைவன நாமத்தை கேட்டு கேட்டு அவன் திருப்தி அடைய நல்லா இருக்கு ஆனந்தமா இருக்கு இதுக்கு சிரவண பக்தின்னு பேரு அதாவது இறைவன் நாமத்தை சிரவணம் பண்ண பண்ண பாவம் நீங்குகிறது இந்த பக்தி பண்றதுனால என்ன பிரயோஜனம்னு சொல்றேன் ஏன் பக்தி பண்ணணும்னு நமக்கெல்லாம் சந்தேகமும் இருக்கிறது இறைவனுடைய நாமத்தை பெயரி அவனுடைய நாமத்தை கேட்க கேட்க நம்மளுடைய பாவமெல்லாம் நீங்குகிறது பாவம் நீங்கியவன் அந்த உள்ளத்துல வந்து பரமாத்மா வெளிப்படையாக ஸ்பஷ்டமாக விளங்குகிறார் நம்மளுடைய மனதுல வந்து பாவம் போடுச்சுன்னா இறைவன் அந்த பிரம்மம் ஆத்மாவானது கண்கூடாக விழி விளங்குகிறது எப்படி மேகம் நீங்கிய ஆகாயத்தின்கண் சூரியன் தெளிவாக விளங்குகின்றதோ அப்படி பாவம் நீங்கிய உள்ளத்தில் பரமன் விளங்குகிறார் எப்படி மேகம் நீங்கிய மேகம் மறைச்சிருந்தா சூரியன் சரியாக தெரியாது மேகம் போயிடுச்சுன்னா சூரியன் நல்லா வெளிப்படையாக நல்ல பிரகாசமாக தெரிகிறது அதை பாவம் நீங்கிய உள்ளத்தில் இறைவனுடைய அதாவது பரமன் நல்லாக விளங்குகிறார் ஆத்மா நல்லாக பிரகாசிக்குதுன்னு அர்த்தம் இறைவன் நாமம் உள்ளத்தின் அழுக்கை போக்குகிறது இறைவன் நாமம் உள்ளத்தினுடைய அழுக்கை போக்குகிறது இதெல்லாம் முன்னாலேயே நம்ம வகுப்பில் பார்த்துருக்குறோம் மனம் அலைவதை நிச்சலமாக்குகிறது எப்போ பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மனசை இறைவனுடைய நாமத்தை கேட்க கேட்க மனசு ஒரு நிலைமைப்பாடுகிறது அப்படின்னு சொல்ற தான் நமக்கு துக்கம் மன அலையாமல் இருக்கிறது ஆனந்தம் அப்படிப்பட்ட அந்த ஆனந்தமானது இறைவனுடைய நாமத்தை கேட்க கேட்க நமக்கு அந்த நிச்சலத்தன்மை உண்டாகிறது அப்படிங்கிற நாமம் ஜென்மாந்திர வாசனையை நஷ்டம் செய்கிறது நம்ம நாமம் கேட்க கேட்க எத்தனையோ பிரிவைகளில் செய்த அந்த பாவக்கூட்டங்கள்லாம் நஷ்டமாகுது அதாவது இல்லாமல் போகிறது நாமம் அபில்லாத உள்ளத்தில் அன்பை நிரப்புகிறது நாமம் சொல்ல சொல்ல அன்பு இல்லாத அந்த உள்ளத்தில் மனசில் வந்து அன்பு நிரம்புகிறது நாமம் மனிதனை தேவனாக்குகிறது நாமம் ஜீவனை சிவனை சிவனமாக்குகிறது நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம ஜீவன் வந்து சிவன் ஆகிறோம் சிவம் ஆகிறோம் அப்படின்னா நம்ம சிவம் சிவம்னா பிரம்மம்னு அர்த்தம் அந்த பிரம்மம் வந்து இப்போ ஜீவனாக நமக்கு நினச்சிக்கிட்டுருக்கிறோம் அந்த பாவ பாவமெல்லாம் நீங்கி உச்சேபமெல்லாம் போக நமக்கு அடுத்து ஞானம் வந்த பிறகு அந்த ஜீவனே சிவம் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞானத்தில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறலாம் அதெல்லாம் அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் அதத்தையும் சொல்கிறார் சீவனை சிவமாக்குகிறது எல்லாவற்றையும் கொடுப்பது இறைவன் நாமமாகும் இறைவன் நாமம் வந்து எல்லாவற்றையும் கொடுக்கறது நாமத்தை கேட்க சொல்ல நமக்கு எல்லாம் கிடை மேலே சொல்லப்பட்ட அத்தனை பிரயோஜனமுக்கு நமக்கு கிடைக்கிறது ராஜா பரிசித்திருக்கிற ஏழு நாள் இடைவிடாமல் இறைவன் நாமத்தை கேட்டு மோட்சம் அடைந்தான் என்று பாகவதம் கூறுகிறது இறைவனுடைய நாமத்தை கேட்டு பாகவதத்தை கேட்டு மோட்சத்தை அடைந்தான் என்று பாகவதம் சொல்லுகிறது இதனால் சிரவண பக்தி உத்தமம் என்பது பொருள் சிரவண பக்தி உத்தமமானது பக்தியில முதல் பக்தி சிரவண பக்தியை பார்த்தோம் அடுத்து கீர்த்தன பக்தின்னு ரெண்டாவது கீர்த்தனம் என்றால் வர்ணிப்பதுன்னு அர்த்தம் இறைவன் நாமங்களை வாயார வாழ்த்துவது இறைவன் நாமங்களை வாயார வாழ்த்தணும் இறைவனுடைய நாமங்களை சொல்லணும் முத கேட்கிறது சிரவண பக்தி இதில் கீர்த்தனங்கிறது வாயார வாழ்த்துறது பாடும்பணியை பணியாய் அருள்வாய் என்று அருணகிரணி பெருமான் கூறுகின்றார் பாடும் பணியை பணியாய் அருள்வாய் பாடுவதுவே பணியாய் எனக்கு பணியா கொடுப்பா அருள்வாய் என்று அருணகிரிணி பெருமான் கூறுகின்றார் ஆர் முருகனை பார்த்து சொல்றார் அதாவது உனது புகழை பாடுகின்ற பணியையே எனக்கு தொழிலாக அருள் புக்தல் வேண்டும் முருகனிடம் கேட்கின்றார் அருணகிரிநாதர் உன்னுடைய புகழவே பாடுகின்ற பணியே எனக்கு தொழிலாக அருள் உறுதல் வேண்டும் என்று முருகனுடன் கேட்கின்றார் அருணகிரிநாதர் வேலை தொழுவதுவே எனது வேலை என்று கிருபானந்த கூறுவதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் வேலை முருகனிடத்தில் இருக்கக்கூடிய வேலை எனது வேலை என்று கிருவானந்தவாரியாரும் கூறுகின்றார் அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவனே அவனே என்பதை காற்றிலும் சிவனே சிவனே என்பது நமக்கு நன்மையே கொடுக்கும் எல்லாரும் என்ன செய்கிறோம் உலகத்தார்கள் எல்லாரும் அவனே அவனே என்று குறை சொல்லுகிறோமே தவிர சிவனே சிவனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லது பயக்கம் அவனே அவனே என்றால் நமக்கு துன்பந்தேன் பயக்கம் அதனால் அவனே அவனே சொல்லி கீர்த்தனை பண்ணுனா நமக்கு நன்மையே கிடைக்கும்னு சொல்கிற இதுக்கு கீர்த்தன பக்தின்னு பேர் அதுக்கடுத்து ஸ்மரண பக்தி ஸ்மரணம் அப்படின்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது சிந்தனை பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஸ்மரண பக்தினா சிந்தனை பண்ணக்கூடிய பக்தி செவியால் கேட்டதை இறைவன் நாமங்களை வாயாறு வாழ்த்தி வழிபடுவது மனமார நினைந்து உருகுவது ஸ்மரண பக்தி எனப்படும் செவியால் கேட்ட இறைவன் நாமங்களை வாயாறு வாழ்த்தி வழிபட்டு மனமாற நினைந்து உருகுவது இருக்கே அதுக்கு ஸ்மரண பக்தின்னு பேர் அதை காதலை கேட்குறோம் அப்புறம் வாய்நாளை சொல்லி வழிபடுறோம் அதை வந்து மனதில் நினைக்கிறோம் அதுக்கு மரண பக்தின்னு பேரு மீண்டும் மீண்டும் நினைக்கிறது தியானம் அல்லவா அது அது ஸ்மரணம் தான் அதத்தையும் தியானம் என்றும் சொல்லலாம் இறைவனுடைய நாமத்தை நினைத்து கொண்டே இருக்கிறதுக்கும் தியானம் தான் எதை நினைக்கின்றோமோ அதில் தியானம் என்று சொல்லுவது வழக்கம் பொதுவா தியானம் அப்படின்னுங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டா எதை இடைவிடாமல் நினைக்கிறோமோ அதுக்கு தியானம்னு பேர் இறைவனுடைய நாமத்தை நினைத்து கொண்டே இருக்கிறதுக்கு அதுக்கும் தியானந்தும் பேர் நிறைய பேருக்கு சந்தேகம் ஞானம் பெரிதா அல்லது தியானம் பெரிதா என்று சந்தேகிக்கிறாங்க சந்தேகம் வருது ஞானம் பெருசா இல்லைன்னா தியானம் பெருசாங்க ஞானிக்கு ஞானம் வேண்டும் பக்திக்கு பக்திக்கு பக்தனுக்கு தியானம் வேண்டும் ஞானிக்கு ஞானந்தேன் பக்தனுக்கு தியானந்தே வேணும் அதாவது நிர்குண பக்திக்கு ஞானம் தேவை நிர்குண பக்தி பண்ணணும்னா பிரமத்தை பக்தி பண்ணணும்னா அதுக்கு ஞானம் வேணும் சகுன பக்திக்கு தியானம் தேவை சகுன பக்தினா நாம ஒருபக்த உடைய இறைவனை நினைக்கிறதுக்கு சகுன பக்தி அதுக்கு தியானம் தேவை இப்போ இட்லியும் தோசையும் ஒரே மாவில் செய்தாலும் இரண்டருக்கும் சுவையும் குணமும் வேறு வேறாகத்தான் இருக்கும் இட்லியும் தோசையும் மாவில் சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் அதனுடைய சுவையும் குணமும் வேற வேறையாக இருக்குது அதுபோல் ஞானமும் தியானமோ ஒன்றாக இருந்தாலும் ஞான நிற்குணத்தையும் தியான சகுனத்தையும் பற்றி ஞானம் நிர்குண பிரமத்தையும் தியானம் வந்து சகுனத்தையும் பற்றி இருக்கிறது அப்போ பக்தியில் நல்ல ஸ்மரண ஒரே இதில் இருக்கிறதுக்கு தியானத்தில் இருந்து பக்தி கொண்டு ஒரே யாபுகத்தில் இருக்கிறதுக்குத்தே ஸ்மரண பக்தியும் தெரியும் அது இஸ்லாமதத்தில் வந்து ஒரு ஒரு கதை இல்லைன்னு ஒரு ஒரு சொல்லலாம் அதில் மூன்றாவது பைகம்பர் சுல் அப்படின்னு ஒருத்தர் இருந்துருக்கிறார் சுல்தான் சாஹிப்பு அவர் என்ன செஞ்ச சுல்தான் சாகிப்பு அவர் வந்து தம்முடைய ஊருக்கு பாத யாத்திரையாக போயிருக்கார் தன்னுடைய ஊருக்கு பா பாத யாத்திரையாக போகும்போது மாலை நேரம் ஆயிடுச்சு அப்போ என்ன செய்கிறாரு தன்னுடைய தோளில் இருந்த அந்த போர்வியை விரித்து அல்ல அவர் தொலை ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த பக்கம் ஒரு பெண்மணி ஒரு பெண்ணு வர்றா அவள் எங்கே வர்றாள் தன்னுடைய காதலனை தேடி போகிறாள் போகும்போது இவர் தொழுகிறார் இவர் போர்வையை மிதித்து அவர் வாட்டுக்கு போய் தன்னுடைய காதலனை பார்க்க போகிறா இவர் தொழுதுகிட்ருக்கு ஒரு எந்திரிச்சு திரும்பவும் பாய் பார்க்குறார் அவள் அதுக்குள்ளே போயிட்டான் இவருக்கு கோவம் யாருக்கு சுல்தான் சாஹிப்புங்கிறவருக்கு திரும்ப கொஞ்ச நேரத்தில் காதலனை பார்த்துட்டு காதலி வர்றா வந்தவுடனே இவர் சுல்தான் சாஹிப்புக்கு கோவம் வந்துருச்சு நான் வந்து அல்லாவை தொழுவதற்கு போர்வியை விரித்து தொழுது கொண்டு இருக்கும்போது என்னுடைய போர்வியை மிதித்தே அல்லவா உன்னை நான் சிறச்சேதம் மன்னப்போரின் வாழ உருவுகின்றான் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார் நான் வந்து சாதாரணமாக மனிதனை தேடி போகின்றேன் அப்பொழுது உங்களுடைய போர்வை எல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை அப்படி இருக்கும்போது என்னுடைய காதலனை போய் பார்த்து விட்டு வந்தேன் நீங்களோ இறைவனை தேடி தொலா ஆரம்பித்திருக்கிறீர்கள் இறைவனை வேண்டி தொலா ஆரம்பிச்சிருக்கிறீர்கள் அப்பொழுது நான் இந்த போர்வை மிதித்தது உங்களுக்கு எப்படி தெரிந்தது அப்ப உங்களுடைய மனம் இறைவனை நினைக்கலை சரியாக நினைக்கலை என்று பெண்மணி சொல்ல சுல்தான் சாஹிப்புக்கு வைக்கப்பட்டு அந்த வாழை அவளை கொள்ளுவதற்கு எடுத்த வாழை வைத்து விட்டான் அதை போல பக்தி பண்ணும் பொழுது எந்த விதமான விஷயங்களை நினைக்காமல் இறைவனை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறது தான் மேலான இதுவரைக்கும் நம்ம மூன்று வகையான பக்திகளை பார்த்தோம் முதல்ல வந்து சிரவண பக்தி ரெண்டாவது கீர்த்தன பக்தி மூன்றாவது ஸ்மரண பக்தி என்று மூன்று வகையான பக்திகளை நம்ம பார்த்தோம் இன்னும் ஆறு வகையான பக்திகள்லாம் இருக்கின்றன அதை அடுத்த வகுப்புல நம்ம காணலாம் அடியே எண்ணையால் அருள்மே எண்ணி சாற்றி வந்த பரணி கொடியாதி மீட்பளவில் வீடழித்த கண்ணா கடை போகக்கா தந்தைதாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மிலா இன்ப நமக்காவானும் எந்த நுயர்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்